சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அறுபதாத்தியாயமான கண்ணனுடைய கண்ணன் ருக்மிணி தாயாருடைய ஊடலை பார்க்கிறோம் ருக்மிணி தாயார் சொல்லக்கூடிய பதில் ஆரம்பிச்சும் தொடரும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சொல்லும் அடியந்த நித்தியம் பாகவதம்னு சொல்லியிருக்கணும் அப்புறம் அதை ரொம்ப ரசித்து ரொம்ப பல விதமான விஷயங்களை அதை வந்து சேர்த்து சொன்னோம் இப்போ அந்த செல்லு எங்கே இருக்கிற தெரியாது அந்த ஆடியோலாம் எங்கே போச்சுன்னு தெரியாது ஆயிரத்தி ஒரு நாலு வருஷம் முன்னால் இருக்கும் இப்போ இதாரியா மூன்று நாலு வருஷம் மேலே இருக்கும் அப்போது என்ன புதுசாக ப சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால் அடிஷனும் இருக்கலாம் ஆல்ட் இதுவும் இருக்கலாம் டிராப்பும் இருக்கலாம் அது இது கற்க ப பாகவதங்கிற பிளாட்ஃபார்ம் சொல்லணும் ஆனால் இது வந்து சில பேர் நன்றாக விடாமல் கேட்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து ரசித்து கேட்கிறார்கள் வந்து விடாமல் பதில் சொல்கிறார்கள் அவர்களுக்காகவே சொல்லணும் நம்முடைய ஆத்ம திருப்திக்காகவும் சொல்லணும் ரணி தயார் சொல்கிறார் கூப்பிட்டால் அரவிந்தாக்ஷ அவன் கண்களே கண்கள் தாமரை முகம் தாமரை கை தாமரை கிருதயம் தாமரை அவருடைய கால்கள் தாமரை தன்னுடைய உந்திப்பு தாமரை தாமரை காடாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஏ கண்ணன் அரவிந்த் தாமரை போன்ற கண்ணை கொண்டவனே எங்கும் விபூமி வி விபூதிங்கிறது அவனுடைய விபூத் யோகத்தில் சொல்லும்போது சொத்துப்பட்டியலுங்கிறோம் அப்படின்னா அவனுடைய எப்பவுமே எங்கேயே நிறைஞ்சிருக்கான் அப்படி ஐஸ்வர்யாதி குணங்கள் நிறைந்த உங்களுக்கு நான் வந்து ஏற்றவள் அல்ல தகுந்தவள் அல்ல நீங்கள் எப்படி சொன்னிடோ அது கரெக்ட் உங்களுக்கு சமம் நீங்கள் நிச்சயம் ஆத்மானத்தில் மூழ்கி ரமித்திருக்கக்கூடியவர் அதாவது தன்னு தன்னுடைய சுரூப லட்சணத்தில் சத்தியம் ஞானமனன் தம்பிரம்மன் சொல்லப்படும் அதில் வந்து அந்த சுரூப லட்சணத்தில் இருக்கிறவர்களுக்கு வேற எந்த ஒரு வெளி வஸ்துக்கள் தேவையில்லை ஆத்மாராமரன் ஆப்தகாமரன் அப்படி இருக்கிற போதும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் இவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய அதாவது சத்தம் ரஜஸ்தமசுன்னு சொல்லப்பட்ட அந்த சிருஷ்டிகா உண்டான குணங்களுக்கு நியாபகராக இருக்கக்கூடியவர் அப்படி வைர பகவான் அப்படின்னா கீர்த்தி ஐஸ்வர்யம் பலம் தேஜஸ்யம் வீரியம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா அப்படி சகல குணங்களும் நிறைந்தவர் அப்படிப்பட்ட நீங்கள் எங்க சத்தமிழுத தமஸன் இப்படிப்பட்ட குணங்களுக்கு ஆள்பட்டு வசப்பட்டு அதனால் அடிபட்டு அடக்கப்பட்டு மூடர்களால் சேவிக்கப்பட்டவளா நான் எங்க அப்படிங்கிறார் அப்போ அது அவருக்கு ஒற்றாரம் மிக்காரம் இல்லாதவர்கள் தான் உப்பிலாப்பன் ஒப்பிலாப்பன் உப்பில்லாப்பன் இல்லை ஒப்பில்லாப்பன் அவனுக்கு சமமும் கிடையாத அவரை மிக்காரம் இல்லை ஒக்காரும் இல்லை அதுதான் சொல்வார்கள் இதை வந்து அடிக்கடி இதுல பார்க்கலாம் பிரபந்தத்தில் பார்க்கலாம் நாலாயிரத்தி பிரபந்தத்தில் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட நீங்க எங்க நாயங்க சாதாரண மூடர்களால ஆக்கிய மூடர்களால கிரகீத பாதாகம் அவர்களால சேவிக்கப்பட்ட நாயங்க மூன்று காலடிகளாலவே உருக்கிரமா இது வந்து வாமனாவதாரத்தில் வரக்கூடியது அந்த உருக்கிரம விக்கிரமனாக இருக்கார் இப்போவும் திரு இது அந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் பார்க்கலாம் உருக்கிரம விக்கிரமனாக இருக்கான் திருவுக்கிரம ரூபனாக இருக்கான் மூன்று காலடிகளாலே மூன்று லோகங்களையும் மூன்று காலடி ரெண்டு காலடிகளாலே மூன்று லோகங்களையும் அழந்துட்டு மூணாவது காலடிக்கு எங்கடா இடம் கேட்டு மிரட்டின அந்த வாமனனாகிய உருக்கிரம விக்கிரமன் திருக்கோவிலூரில் பார்க்கலாம் பஞ்சம் கிருஷ்ணாரண்ய கஷேத்தத்தில் ஒன்றான அது இந்த பெருமாளை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஹே மூன்று குண காரியங்களான சப்தஸ்பர்ச சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்ட ராஜாக்கள்கிட்டேந்து பயந்தது மாதிரி ஒரு காட்சி காமிச்சு சமுத்திரம் மாதிரி கம்பீரமான அந்தக்கரணத்தில் ஆமாம் அந்த மறுசு புத்தி சித்தங்கிற அந்தக்கரண தாண்டி அபிமானத்தை தாண்டி ஞானஸ்வரூபியான நீங்க வந்து அசைவில்லாம அப்படி பிரகாசிக்கிறார் அதுதான் ஆத்ம ஸ்திதி ஆத்மஸ்தி அதுதான் ஆத்மஸ்வரூப லக்ஷணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றதுதான் அசைவற்று பிரகாசிக்கிறீன் இதுதான் சத்தியம் தாங்கள் வந்து பகிர்வமான அதாவது வெளியில் தெரியக்கூடிய இந்திரிய சமூகங்களோடும் அதாவது கர்மேந்திரிய ஞானேந்திய சமூகங்களோடும் விஷய சுகங்களோடும் விஷய சுகங்களில் ஆசக்தி அதாவது பற்று அதாவது ஆசை அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஈடுபாடு கொண்ட இந்திரிய சமூகங்களை கொண்ட ஜீவர்கள் அடியல் ஒ உங்களை சொன்னால் உங்களுக்கு கோபம் தரப்படுது அதனால் எப்படி நீங்கள் எப்பொழுதுமே கரகம் பண்ணிட்டு இருக்கீர்கள் கிருத்த விக்கிர சும்மா விளையாடிக்கிறீர்கள் விளையாடிக்கிறீர்கள் உங்களுடைய பக்தர்களால காடாந்தகாரமான இது அந்த இது தமசு அதான் அந்தம் தமஹா அதாவது இந்த குணங்கள் சம்பந்தத்தால் சத்தியம் சுத்த சத்துவ விஷயங்களில் நிர்குணமான விஷயங்கள் இல்லாமல் சிம்மஹாசனத்தில் ரஜோகுணத்தை ததும்பிய ரஜோகுணம் ததும்பிய விஷயங்கள் தானே இருக்கும் ராஜ்ய ராஜ்ய பாரத்தை பார்க்குற அப்படிப்பட்ட அந்த தமஹா காடாந்தகாரமான இந்த சிம்ஹாசனம் உங்களால் துறக்கப்பட்டது அவருடைய முன்னோர்களால் அதை ஒத்திண்டார் அவர் அப்படி சொன்னார் இப்போது விவரமாக பார்ப்போம் என்ன சொல்றாருன்னா ருப்பினி தாயார் தாமரை தே தாமரை எங்கும் நீக்கமர நீங்க வந்து அந்த ஐஸ்வர்யாதி சமஸ்த குணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் ஒரு ட்ரெஷர் ஒரு இருப்பிடம் கொள்கலன் இருப்பிடம் அது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் வந்து எப்படி சமமாக இருக்க முடியும் ஏற்றவள் இல்லை ஏற்றவள் இல்லைன்னு சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் தான் ஆமாம் வாஸ்தவம் நீங்கள் வந்து ஒசத்தியஸ்த நிலையில் இருக்கிறீங்க அந்த இதை மேருமலையில் உச்சையில் இருக்கிறது நீங்கள் எங்கே கீழே தரையில் எங்கேயோ அதில் பாதாரத்தில் இருக்குது நான் எங்கே ஒத்து ஒத்து சொன்னது வாஸ்தவம் தன்னுடைய நிலையிலேயே நீங்கள் அதாவது சுரூப லட்சணத்திலேயே அனுபவிக்கக்கூடிய அதுலேயே ஸ்திதமாக இருக்கக்கூடிய அதுலேயே அனுபவிக்க அதுலேயே ஆடாது அசையாது அப்படியே இந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நீங்கள் வந்து மூண் மூன்று குணங்கள் அதாவது தாமச ராஜச சத்த குணங்களுக்கெல்லாம் ஹெட் தலைவர் பிரம்மதேவர் போன்ற எல்லா தேவர்களுக்கும் உங்களுக்கு அடிபட்டு அவர்கள் செய்கிறார்கள் நான் வந்து அடியனும் சத்தம் ரஜஸ்தமசு என்ற மூன்று குணங்களுக்கு அதனால் அடிமைப்பட்டு அந்த குணங்களுக்கு ஆக்ஷிமை எப்படி இருக்கோ அது பிரகார நான் வேலை செய்கிறேன் அப்படி இருக்கேன் காமம் போன்ற குணங்களுக்கு ஆட்பட்டவர்களை நாங்கள் அவர்கள் தான் விரும்புகிறார்கள் நீங்கள் எங்கே நான் எங்கே உங்களை உயர்ந்த ஞானிகளும் என்ன அக்ஞானிகள் அதாவது காமாந்தக்காரர்கள் அவர்கள் தான் விரும்புகிறார்கள் அதுதான் தாற்பயம் உயர்ந்த சான்றோர்கள் பெரிய பெரியவர்கள் ஞானிகள் பக்தர்கள் அவர்கள்தான் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உங்களை விரும்புவார்கள் என்ன அஜானிகள் உலக வாழ்க்கையில் அப்படியே உழண்டு சுழண்டு அதிலேயே கட கடங்கக்கூடியவர்கள் தான் ஐஸ்வர்யாறு குணங்கள் ஐஸ்வர்யம் செல்வம் இருக்குது ராஜ்ய செல்வம் இருக்குது அழகு இதை பார்த்து மயங்கி போய் விரும்புகிறாள் அப்படின்னுங்கிற தாற்பயம் இதுக்கு வந்து பொதுவாக அர்த்தம் சொல்கிறாள் இதுக்கு வந்து பொதுவான அவ கேட்டதுக்கு பதில் சொல்கிறாள் அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் இது சொன்னது இந்த பொருத்தமின்மைங்கு சொல்கிறதுக்காக பதில் சொன்ன விஷயம் அடுத்தது பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னதுக்கு பதில் சொல்கிறாள் இது வந்து பதினொன்றாவது ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு உண்டான பதில் விபூதி ஈஸ்வரத்துவம் அதெல்லாம் அவருக்கு இருக்குது அது இப்படி இருக்கிறவர் வந்து எல்லா நல்ல குணங்களுக்கும் ட்ரெஷர் நான் ஒன்றும் இல்லாத அப்போ சமத்துவம் இல்லைன்னு சொன்னதுக்கு பதில் இப்போ சொல்லியாச்சு அடுத்த முப்பத்தி அஞ்சில் ஸ்லோகத்துக்கு சொன்னதுக்கு பதில் சொல்கிறாள் மூன்று அடிகளால் மூன்று லோகங்கள் அதாவது ரெண்டு அடிகளெல்லாம் ரெண்டு அடிகளால் மூன்று லோகத்தை அளந்தார் அதாவது ஒரு காலடியால் முழுக்க பூமியும் இன்னொரு காலடி மேல் உலோகங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டார் மூணாவது அடி தான் அவனை அதுதான் சொன்னது இது பொதுவாக அர்த்தம் இது சொன்னப்படுது ராஜாக்கள்கிட்ட பயந்து சமுத்திரத்தில் குடியிருக்கணும்னு நீங்கள் சொன்னது ஒரு சத்தியந்தான் ராஜாங்கிறவன் இந்த மண் உலகம் பூமி இருக்கு அதுக்கு ராஜா இல்லை மூன்று குணங்களுடைய விஷயமா இருக்குது எது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான் அதுக்கு உண்டான ரா ராஜாவாக இருக்கு பயந்து அதாவது அதிலிருந்து விலகி அந்த குணங்களால் தான் இந்த தன்மாத்திரைகள் குணங்கள் சக்திகள் இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான குணங்கள் தன்மாத்திரைகள் சக்திகள் அதுதான் விஷயம் அதை வந்து அதுதான் உங்களை ஆட்டு அதாவது சுவைன்னு இருக்குது ரசம்னு அந்த கூட குறைச்சி காரமோ இனிப்போ இல்லை உப்போ துவர்போ இல்லைன்னா இப்படி புளிப்போ இப்படி இருக்கிறத பார்த்து ஒன்றும் இல்லாத தினம் சாப்பிடக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கமெண்ட் அடிக்கலையா சொல்லலையா அப்போ பிரகாஷம் கண்ணு நல்லா தெரியறது இப்போது வந்து இப்போ லைட்டு போகாது படிக்க முடியல பார்க்க முடியல இப்படி சொல்கிறோம் அப்படி சப்தம் தாங்க முடியாமல் இருக்குது சொல்கிறோம் நாற்றம் நல்ல வாசனை வரல இல்லை ஒரு துர்க்கம் வருது அப்படின்னு சொல்லணும் இப்படி இதுதான் நம்மளை வந்து நம்முடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறது ஆனால் இந்த சக்திகள் குணங்கள் தன் மாத்திரைகள் அதை இதிலேருந்து இதான் விஷயங்கள் இது வந்து மூன்று குணங்களால் ஏற்படுது அதுலேருந்து விலகி கிருதயமான சமுத்திரத்தில் சுத்த சைத்தன்ய ஆத்மாவாக ரூ ஆத்மாஸ்வரூபமாகவே மறைஞ்சி நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் சத்தியம் அப்படின்னா என்ன கிருதயங்கிற அந்த சமுத்திரத்தில் இந்த விஷயா விஷயங்கள் சொல்லப்பட்ட தன் மாத்திரைகள் சக்திகள்டே விலகி தனியாக சுத்த சைத்தன்ய அப்படியே ஸ்திதமாக அப்படியே அதுலேயே இருக்க அப்போது ஆடாது அசையாது அப்படி இருக்கார் என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் பிரம்ம ஸ்வரூப இருக்கார் இதுதான் சத்தியம் ராஜாக்கள்கிட்ட என்ன பகை கொண்டவர்கள் என்பது சரிதான் இதுதான் ராஜாக்கள் இவர்கள் தான் அப்போ இந்த லௌகீக விஷயங்கள்ல பஞ்ச இந்திரியங்களுடைய சுக்கத்தை பார்க்கக்கூடிய ஜீவர்களோடும் நீங்க எப்பொழுதுமே பகை கொண்டவர்கள் தான் அதுல என்ன சந்தேகம் ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் சம்பந்தமான சப்தஸ்பர்ச ரூபரசகம் சொன்னோம் இல்லையா அஞ்சு அது தான் இந்திரியங்களை ஆட்டுவிக்கிறது அது சம்பந்தமாக தான் வந்து லௌகிக பற்று இருக்குது அதில் சம்பந்தமாக தான் வீடு வாசலை வனைவி மக்கள் நிலப்புறங்கள் பறவி பங்களா சமாச்சாரம் எல்லாம் இருக்குது மனைவி மக்கள் எல்லோருடையும் அந்த அந்த ஒரு சுகம் இருக்கு அது இந்த லௌகிக விஷயங்களில் இருக்கிறவர்கள் தான் ஜீவர்கள் அதில் சுக்கத்தை பார்க்கக்கூடிய ஜீவர்கள் தான் உங்களுக்கு பகை கொண்டவர்களது சந்தேகம் இல்லையே ராஜபீட்ட அந்த உரிமை அதாவது ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த உரி இது ரைட்ஸ் அதை நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுவும் சரிதான் ஏன்னா உங்களுடைய பக்தர்கள்னா இந்த ராஜ்யபாரம் அரசு கட்டில் அப்படிங்கிறத அஜான அந்தகாரமாக நினச்சிண்டு விட்டுறார்கள் ராஜாக்களும் அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணார்கள் வயதானப்புறம் ரா ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு போய் பகவானை பஜித்து பகவானை அடைந்தார்கள் பல இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா அப்படி போ அப்படி இருக்கிற போதும் அந்த அரசக்கட்டிலே அவர்கள் வந்து அஜான அந்தகாரமாக நினச்சி துறக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது அதுவும் சரிதானே அப்போ மூன்று லோகங்களை உருக்கிரமன்னு சொன்னது இல்லையா சொல்லப்பட்ட அந்த ஒரு அந்த வார்த்தை ஜார்க்கண்ட் வார்த்தை இருக்கேன் பகவான் பயமில்லாதவனுங்கிறத காமிக்கிறது நீங்கள் வந்து பக்தர்களான பிரியவர்த்தர் பார்த்தோம் இல்லையா அஞ்சாவது கண்ண ஆரம்பிப்போனே பிரியவர்த்தர் பரதரா யோகீஸ்வரன் இப்படிப்பட்டவர்கள்னா ராஜபதவியை விட்டுட்டும் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னால நீங்கள் வந்து இந்த ராஜ்ய கட்டில் அதாவது ராஜ்ய பாரம் ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு ரைட்டு அதெல்லாத்தையும் விட்டதில் அது என்ன ஆச்சரியம் இருக்கு ஒன்றும் இல்லை இதுதான் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது அதாவது ராஜப்யோபிப்ரகாசு குரு சமுத்திரம் சரணங்கத்தான பலவதத்வேஷன் பிராயத்தெக்தன் பாசனான்னு சொல்லப்பட்ட பகவான் சொன்ன கா இது கேள்வி இதுக்கும் ஸ்லோகத்திற்கு பதில் இது அடுத்தது பதி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முடிஞ்ச வரைக்கே லிங்க் பண்ணி சொல்லுவேன் கேட் பாத்தன் கேட்டன் வருணா தான் முக்கியம் பத்ம மக்கந்தா முனீன பத்ம தொம மக்கரந்தபுடம் சுபசுபிர்ணனு துர்விம் எஸ் மாதலோகி கிவேகிதம் ஈஸ்வரமோ அனுஹே பகவந்தம் தொர பத்ம மக்கந்தா முனீன வத்மாஸ்ஃபுடம் நுபசுபிர்னி யலிக்கமீஸ்வர்த்தமோ அனுஏபந்தம் நோஸ்தி கிஞ்சி யமை பலிம் பலிபுஜோ நிஜந்தி அசுத்திருப்போ அந்த மாட் பிரேஷோஜமே பித ி யலிம் பலிபுஜோ நிடந்த அசுதோ அந்த மாட் பிரேஷோலிபுமோ முப்பத்தியர் முப்பத்தியேழு மருணி பூலத்த சேவிப்பசமந்தம் உத்தராம் அறவதாவது அத்தியம் ஃபாரபத்மமூஷா முனீன வர்மாஸ்ஃபும் நூபுபர்ம் எதி எலோகிவேரூமேஹித்தமோ அனுஏபந்தம் ஃபாரபத்மமூஷா முனீன பத்மாஸ்ஃபுடம் நூபுபிர்னிம் எமலிக்க ஈஸ்வரூமவேமோ அனுஏவந்தம் நிிஞ்சனோ நோஸ்தி கிஞ்சி எஸ்மலிம் பலிபுஜோ அரன்ஜா நி அசுப்போ அந்தமாலிபுஜமே நிஞ்சி எஸ்மலிம் பலிபுஜோ அரன்ஜா நிந்தி அசுத்திருப்போ அந்தமா இப்ப ஒரு விஷயம் இது புரியாம இருக்குமா இருக்கு புரியவே இல்லையே அப்படின்னா பாயப்படாதீங்க அதனால வருத்தமே போடணும் கேளுங்க கேளுங்க ஒரு தடவை ரெண்டாவது கேளுங்க அப்படி ரெண்டு தடவை கேட்டோம் புரியலை என்ன பரவாயில்ல கேட்டால் இல்லையா அறிவிப்போம் அது வந்து ஸ்லோவா இட் வில் மேக் யூ டு அது என்ன பண்ணணும் அது பண்ணும் பண்ணும் சத்தியமான சூழ்நிலை சத்தியமான வார்த்தைகள் இதில் வந்து சந்தேகமே கிடையாது அதனால புரியறதோ புரியலையோ லிங்க் பண்ண முடியிறதோ லிங்க் பண்ண முடியலையோ கோக்க முடியறதோ கோக்க முடியலையோ பரவாயில்ல ஜஸ்ட் லிசன் அவ்வளவுதான் முடிஞ்சா இன்னும் கேட்கலாம் அவ்வளவு அதை பத்தி வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அது தானா அந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் தானா புரிய ஆரம்பிக்கும் அதுதான் அந்த பாகவத்தினுடைய ஒரு மகிமை சத்தியமான சொல் சத்தியமான விஷயம் அது பாகவத்து மகிமையே அதுதான் அது புரிய வைக்கும் அது உங்களை புரிய வைக்கும் எந்த காரணத்து கொண்டு முப்பத்தி ஆறில் எந்த காரணத்தை கொண்டோ யா அவர்கள்லாம் எவர்கள்லாம் உங்களை செவிக்கிறார்களோ உங்களை வந்து ஆராதிக்கிறாரோ செவிக்கிறார்களோ அந்த திருவடி மலர் இருக்கேன் அந்த பாரங்கள் திருப்பாரங்கள் இருக்கு அது கோபஸ்திரிகள்லாம் எப்படி பண்ணார்கள் அது மாதிரி அந்த மதுவை குடிக்கக்கூடிய முனிவர்களுடைய அஸ்பஷ் அஸ்புடம் வர்த்தமா அஸ்பஷ்டமான மார்க்கம் அதாவது அவ்வளவு கிளியராக தெரியாது புரியாது அப்படிப்பட்ட வழியும் மார்க்கமும் அவ செய்யக்கூடிய செய்கையும் லோக்கத்திற்கு மாறுபட்டு இருக்கும் லோகத்திற்கு மாறுபட்டு இருக்கும் லோகத்தை தாண்டி இருக்கும் லோக விஷயங்கள் லௌகிக விஷயங்கள் தாண்டி இருக்கும் அவிவேகலான அதாவது விவேகம் இல்லாத நித்தியான வஸ்து விவாகம் பண்ண தெரியாதவர்கள் அதாவது இப்போ இருக்கு அடியன் இப்போ இருக்கும் இந்த சரீரம் இருக்குது குரல் போச்சு செத்து குரலை காலியாக போயிடுது அதனால் என்னன்னாலும் அது ஆச்சு நான் ஆச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு என்னன்னாலும் பரவாயில்ல சண்டை போட்டு அந்த சொல்லியே தெரது அப்போது இதெல்லாம் ஒரு காலத்து ஒரு மாதிரி இருந்தது ஒரு காலத்தில் இன்னொரு உயிரமா இருந்தது இப்போ ஆயிடுது ஒரு காலத்து இருக்க போகிறது இல்லை இது சத்தியமான விஷயம் அப்போது இது இது வந்து அசத்தியம் இது வந்து நித்தியம் இல்லை நித்தியமான வஸ்து கிருஷ்ணன் அப்போது பாகவத்தம் நித்தியமான விஷயம் அப்போ அதை பிடிச்சுட்டு இதை விடணும் இதை பற்றி கேர் பண்ணணும் கேர் பண்ணக்கூடாது அப்போது சரீரத்தை பார்த்துக்கோ சரீரத்தை பார்த்துக்கோன்னா பாகவதம் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான் கிருஷ்ணன் பாகவதம் வேணுன்னா சரி இது பேர் கேர் பண்ணக்கூடாது இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்போ அப்படி மாதிரி தான் சொல்ல வராது இது புரிவதற்காக சொன்னால் லோகத்தினுடைய முறை தன்மையை தாண்டி இருக்கிற மாதிரி அவவேகலான அதாவது நித்யா நித்ய விவேகம் அதாவது பகவத்து தன்மை பகவத்தினுடைய அந்த விஷயங்கள் புரியாத ஜனங்களான அறிய முடியாமல் இருக்கும் துர்வியபாவியம் அவ்வளோ லேஸ்ல முடியாது ஆகினால எங்கும் பூமண்ண எங்கும் பூமன்னா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அவனுடைய வியாபித்து இருக்கக்கூடிய எங்கும் இருக்கிற அவ்வளவு தான் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான உங்களுடைய மார்க்கம் அஸ்பஷ்டம் அஸ்பஷ்டம் திருஷ்டமா தேகம் பிரம்மத்பம் தத்தாவத் பாரிசாத்தர் குரு குரு பண்ணுவதே அந்தபாகியம் ஜனானான்னு நாராயணத்தை சொல்றாரா அந்த அஸ்பஷ்டம் தான் இந்த அஸ்பஷ்டம் அப்படின்னா நேர தெரியாது புரியாது கிளியரா பார்க்க முடியாது கிளியரா இப்போ புஸ்தகம் பார்க்குறோம் செல்ல பார்க்குறோம் அப்படி பார்க்க முடியாதவன் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அதுதான் அவருடைய செய்கைகளோ அலௌகிகம் லௌகிகத்துக்கு ஒத்து போகாத விஷயம் கொரணுமா என்ன அப்படின்னு சொல்றாள் நம்ம ருப்பினி தாயார் ஹே ஈஸ்வரா நீங்கள் வந்து எந்த எங்கள் தங்கள் தேர்ந்து அடைய முடியாத ஒன்றுமே இல்லையோ அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவர்கள் நிஷ்கித்த நாங்கள் அந்நியர்களால் மற்றவர்களால் பூஜிக்க தந்த ஆராதிக்க தந்த போன்றவர்கள் கூட எந்த தங்களுக்கு பூஜைகளை செய்கிறாரோ ஆராதனை பண்ணுகிறாரோ சேவிக்கிறார்களோ அப்படிப்பட்ட வந்து அந்த பூஜ்யர்களுக்கும் மிகவும் பிரியமானவர் ஆமாம் அவர்கள் பிரியமானவர் அதனால் அவர்களும் தங்களுக்கும் மிக பிரிமான அவர்களும் உங்களுக்கு பிரிமானவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பிரியமானவர்கள் அப்படி பிராணங்களையே திருப்தி செய்யக்கூடிய அசு திருப்பகா இந்த இது பிராணன் அசுனா பிராணன் பஞ்ச பிராணன் அதாவது சரீரத்தை சேர்ந்தது அப்போ அந்த பிராணங்களையே திருப்தி பண்ணக்கூடியவர்களும் தன மதத்தால் அதாவது பிளாக் மணி கோடி கோடியாக வச்சுருந்துருக்கேன் அந்த மதத்தால் விவேகமில்லாதவர்களான ஜனங்கள் காலரூபியான மரண காலத்திலும் மரண மாத்திரத்தில் சுகத்தை கொடுக்குற நீங்கள் ஆனால் விஷ்ணு புராணத்தை சொல்கிறார் ஒரு பாகம் அவரது வந்து ஒரு அம்சம் காலமே அவருடைய அம்சம் அப்படி கொடுக்கக்கூடிய உங்களை பத்தி அவர்கள் அறிவதில்லை புரிந்து கொள்வது இல்லை அப்படி சொல்றார் விவரமா பார்ப்போம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத் பதிமூணாவது ஸ்லோகத்துல பகவான் சொன்னதுக்கு சொல்றார் அதாவது பதிமூணாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பதிமூணாவது ஸ்லோகத்துல அஸ்பஷ்டவத்மனாம் பும் சமலோக பரவி ஊஷாம் ஆஸ்திரகா பரவியும் சுப்ரு அதுக்கு பதில் சொல்றாள் ருக்மிணிதாயார் மற்றவர்களுக்கு புரியாத மற்றும் லௌகிக விஷயங்களை ஒத்துவராத பழக்கங்கள் கொண்டோன்னு சொன்னதற்கு பதில் சொல்லலைங்க உங்களுடைய அந்த திருவடி தாமரைகள் பகவானுடைய அந்த ஒரே மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய அழகான தாமரைகளுடைய மகரந்தத்தை அனுபவித்த முனிவர்களுடைய அந்த மார்க்கமானது பிராணிகள் மாதிரி நாய் பன்னி குரங்கு மாதிரி பிராணிகளை போல சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களால் மனுஷர்களால் அவ்வளோ தேசத்தில் புரிஞ்சுக்க முடியுமோ முடியாது உங்களுடைய அடியவர்களுடைய நடைமுறையோ உலக நடைமுறைக்கும் முற்றிலும் மாறுபட்டது ஒன்றும் இல்லாத அடியனுக்கு பல விதத்தில் வித்தியா ஒத்தே போக முடியாது இப்போ லௌகிக இந்த விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது விட்டாச்சு முடியாது அது மாதிரி ஆகிடுது அதனால் மேலே நேரம் கிறிஸ்டண்ட தான் போகணும் வரவே முடியாது அப்படி ஆகி அப்போது உங்கள் லௌகீக நடைமுறைக்கு ஒத்தே போகாது மாறுபட்டது அப்படி இருக்கிற போதும் எங்கும் நிறைந்த சர்வேஸ்வரனால் உங்களுடைய அந்த மார்க்கமும் நெறியும் அவங்களுடைய அந்த ஈடுபாடும் செயல்களும் நடைமுறையும் லோகத்துக்கு வந்து எப்படி புரியும் புரிஞ்சுக்கவே முடியாது கண்ணனுடைய லீலையாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுதான் துர்போதலையிலேன்னு நாராயணத்தை சொல்வால் மேலே பார்ப்பும்